வணக்கம் சமைய சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமீடும் நம்ம இன்னைக்கு செய்ய போறது ஜட்கா பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் பாசுமதி அறு செய்ய தேவையான அளவு நெய் மூணு ஸ்பூன் பட்டா ரெண்டு லவங்க ரெண்டு இலக்காய் ரெண்டு பச்சை மிளகாய் மூணு வெரிய வெங்காயம் ரெண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் முந்திரி ஏழு தக்காளி ரெண்டு மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் பிரியாணி பவுடர் அரை ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ற சர்க்கரை ஒரு கால் ஸ்பூன் புதினா அரை கப் கொத்தமல்லி கால் கப் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் கேரட் பீன்ஸ் பொட்டேட்டோ தேவையான அளவு சேமரை முதல்ல நம்ம வந்து பாஸ்மதி ரைஸில் நம்ம எண்ணெய் ரைஸ் சாதம் வடிக்கிறோமோ அது வந்து நல்லா உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருவோம் கேரட் பீன்ஸ் பொட்டேட்டோ வந்து வேக வச்சு வச்சுருவோம் அந்த முந்திரியை வந்து வறுத்துட்டு அந்த வறுத்த முந்திரி தக்காளி போட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சிடுவோம் ஒரு ஸ்டவ் பற்றி ஒரு வானல்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஆனியன் பொடியை கட் பண்ணிப்போம் அதில் கொஞ்சம் ஆனியன் மட்டும் எடுத்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி வச்சுப்போம் இந்த ஃப்ரைடு ஆனியனில் வந்து கொஞ்சம் எடுத்து இந்த தக்காளி முந்திரியோடு போட்டு அரைச்சிடுவோம் நல்லா அரைச்சி வச்சிருவோம் வெங்காயம் கட் பண்ணி வச்சிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் சாப்பாத்தை வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் நெய் விட்டு நெய் உருகினதும் பட்டை லவங்கம் இலக்கிட்டு ஃப்ரை பொறிஞ்சதும் பச்சை மிளகா போட்டு பச்சை மிளகாய் வதக்கிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கினோம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ் போட்டு அது ராஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கிப்போம் இஞ்சி பூண்டு பேஸ் போட்டு வதங்கினதும் இந்த முந்திரி தக்காளி கோல்டன் ஃப்ரை அப்புறம் ஒனை ஃப்ரை பண்ண ஆனியன் இதெல்லாம் கடலில் ஒரு விழுது பண்ணிக்கொள்ள அதை அரைச்சது அதை குட்டி அதிகம் நல்லா வைக விடுவோம் கூட பஞ்சப்பொடியும் உள காத்தும் பிரியாணி பவுடரு கடலில் விட்டுருவோம் நல்லா ட்ராஸ் பண்ணி உப்பு கொஞ்சம் சர்க்கரை போட்டுருவோம் சக்கரை ஆப்ஷனல் வேணாம்ன்னு வெட்டிலாம் அது கொஞ்சம் லைட்டு ஸ்வீட்னஸ் கொடு டேஸ்ட் கொடுக்கும் அது கல்ல விட்டுட்டு அதில் நல்ல ராஸ் மல் போடுற அளவுக்கு வேக விடுவோம் தக்காளி மட்டுந்தான் வேகணும் மற்ற எல்லாம் வெந்திரிச்சு நம்ம இந்த மஞ்சள் பொடி மிளகாத்திலும் ராஸ் மல் போகணும் அது கொஞ்சம் வேக வச்சுட்டு புதினா புத்தமல்லி வெட் கலந்து கொட்டிடுவோம் இந்த வேக வச்சுருக்க காய் எடுத்து அதில் கலந்துடுவோம் கலந்துட்டு நம்ம வேக வச்சுருக்க ரைஸ் இருக்குதுலயும் அதிகம் எடுத்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுப்போம் இந்த ரைஸையும் எடுத்து மெதுவாக அதில் கலந்துட்டு மேலே இன்னும் கொஞ்சம் இந்த ஃப்ரைட் ஆனியன் இருக்குலையே அதை எடுத்து மேலே தூவிட்டு கொத்தமல்லி தழி புதினா கொஞ்சம் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டோம் சூப்பர் பண்ண டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ஜட்கா பிரியாணி தயார் இது வந்து நான் வெஜிடபிள்ஸ் வச்சு சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து ஈவன் சிக்கன் மட்டன்ல கூட இதே மாதிரி பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவங்களை மீண்டும் சந்தித்து